அனைவருக்கும் வணக்கம் அண்ணாவினுடைய பன்முகத்தன்மை என்பது வந்து அண்ணாவினுடைய ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரின் சிறப்பு பற்றிய விஷயம் கிடையாது ஒரு மிக சிக்கலான ஒரு சமூகத்திலே ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவர் பல பரிமாணங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார் பல பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வதற்கு முயற்சி செய்தார் அவர் பன்முக தன்ப உடையவராகத்தான் மாறியாக வேண்டும் அடிப்படை பொருளாதார சிந்தனை பண்பாட்டு அனைத்துமே வெவ்வேறு கிடையாது போல இருக்கக்கூடிய ஒரே ஜந்துவை எருகொள்ள நேரிடும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் அதனுடைய பல்வேறு விஷயங்களைத்தான் தோழர்கள் சொன்னாலும் அதுல நான் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிக்கலாக வரலாற்றிலே அவருக்கு இருக்கக்கூடிய இடத்தை பற்றி எப்பொழுதுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட நாடு பிரச்சனையை பற்றி மட்டும் நான் இங்க பேச விரும்புகிறேன் நண்பர்களே ஒரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறும் போது வரலாறு ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை மாபெரும் புரட்சியை வெற்றிகரமாக நடந்து முடித்து விட்டீர்கள் என்றார் நீங்க வெளினாக இருக்கும் போது நீங்க மாபோவாக இருக்கும் போது இந்த உலகம் உங்களை பாராட்டும் நீங்க காந்தியாகவோ உங்களுக்கு வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விடுதலை வீரர்களை வெற்றி பெற்ற விடுதலை வீரர்கள் பாராட்டும் காஸ்கோவை பாராட்டும் அல்லது அந்த போராட்டத்திலே இணைந்து நீங்கள் மணிந்து போனாலும் இந்த உலகம் நம்மை பாராட்டும் அது ஜே இருந்தாலும் சரி பிரபாகரனாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த போராட்டத்தை அவர்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் இந்தி வரை போராடி இங்கு மீத்தார்கள் இருக்கிற பெருமை அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து இடையிலே போராட முடியாமல் போராட முடியாமல் என்பது நான் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வீட்ல பத்தி பேசல பலவீனத்தை பத்தி பேசல ஒட்டுமொத்தமாக போராட முடியாமல் ஒரு வேதமானது தீர்வை மேற்கொள்ளும் போது அந்த மனிதரை இந்த உலகம் எப்படி பார்க்கும் என்று சொன்னால் அண்ணாவை இன்று தமிழ்நாடு எப்படி பார்க்கிறதோ அப்படித்தான் பார்க்கும் இதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேணும் ஆனால் அந்த நியாயம் என்று ஒன்று இருக்கிறதால ஒரு மனிதரின் சிறப்பாக வரலாறு ஒரு முக்கியமான ஆதரவின் சிறப்பாகவோ அல்லது அவருடைய பலமாகவோ பலவீனமாகவோ இருப்பதெல்லாம் அந்த மனிதனின் பலம் மட்டும்தானா அல்லது அந்த மனிதரின் பலவீனம் மட்டும்தானா எதற்காக நாம் அரசியலை ஆராய்ச்சி செய்கிறோம் எதற்காக வரலாறு படிக்கிறோம் ஒரு விடுதலை போராட்டம் நடக்கிறது பிறகு தோற்று போய்விடுகிறது அவ்வளவுதான் புரிந்து போய்விட்டதா எல்லாம் அது ஏன் எப்படி நடந்தது ஏன் விழுந்தது என்பதை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வை செய்யாமல் மிக சர்வசாதாரணமாக ஒரு மனிதனின் மீது முதிரை குத்தி விட்டு போவதற்கு பெயர் ஆராய்ச்சி அல்ல அப்படி போவதற்கு பெயர் ஒரு மார்க்சிய ஆராய்ச்சியும் அல்ல அண்ணா வாழ்க்கையிலே வந்து இந்த தேசிய பிரச்சனையை வந்து பார்க்கும் போது மூன்று காலகட்டங்களை நாம் பார்க்க வேண்டும் அந்த மூன்று காலகட்டங்களில் அண்ணாவின் எதிர்மனை எப்படி இருந்தது என்பது முக்கியமானது நாம் திராவிட நாடு கோரிக்கை என்று பொதுவாக பேசினாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பு இருந்த திராவிட நாடு கோரிக்கை என்பது அதை ஒரு விடுதலை விடுதலை இயக்கத்தின் செயல்பாடு என்று பார்ப்பதை விட இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறும் இங்கே ஏற்பட்ட அதிகார மாற்றத்துல அதனுடைய பகுதியாக பிரிவினை சொன்னாவில் பயன்படுத்தும் பயன்படுத்தும் முன்பு இருக்க அரசியல் வந்து பாகிஸ்தான் உருவானது என்பது அல்லது இந்தியா உருவானது என்பது அதற்கு முன்பாகவே இந்திய துணை கண்டத்தில் இருந்து இலங்கை வெளிப்பாடு அந்த காலகட்டத்தில் அண்ணா சொல்ற அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் போராடி இந்தியாவை பெற்றது ஜின்னா போராடி பாகிஸ்தானை பெற்றார் ஏன் நம்மால் பெற முடியவில்லை இந்த கேள்வியை வந்து அண்ணா எழுப்புறார் எப்ப எழுப்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் என்கின்ற விவாதத்தின் போது இருபத்தி அஞ்சிலே தொடங்குற சுயமரியாதை இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கிய தென்னிந்திய நலவுறையின் சங்கம் பிறகு வந்து ஜஸ்டிஸ் பார்த்தி என்று சொல்லப்பட்ட அந்த இயக்கம் இணைந்து நாற்பதுகளின் தொடக்கத்துல திராவிட கழகம் உருவாகும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தூக்கி அறிந்துவிட்டு ஒரு ஜனநாயக பூர்வமான முற்போக்கான முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மொழி போராட்டத்தின் போது உருவான அந்த விடுதலை கோரிக்கையை திராவிடக் கழகத்தின் மைய கோரிக்கையாக மூலாதிர கோரிக்கையாக மாற்றுகிற ஒரு அரசியல் செயல்பாட்டை அவர் முன்னெடுக்கும் போது அவருக்கு முன்பு எழுந்த கேள்விதான் இது சர்வசாதாரணமா திராவிட நாடுகள் கூட எல்லாரும் ஆனா நமக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததா காலம் இருந்ததா சொல்ல போனா இருந்தது பாகிஸ்தான் கோரிக்கை உருவாகிறதுக்கு முன்பாகவே திராவிடர்களோட கோரிக்கை உருவாகிவிட்டது அப்ப அண்ணா வந்து அது இன்ப நாளா துக்க நாளா இருந்த அந்த அந்த விவாதத்துல பதில் சொல்லும் போது இரண்டு மூன்று முக்கியமான கருத்துக்களை சொல்ற முதல் விஷயம் காங்கிரஸ் எவ்வாறு போராடி இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றதோ முஸ்லிம்கள் எவ்வாறு போராடி இந்தியாவின் சுதந்திரத்தை அதாவது பாகிஸ்தான் சுதந்திரத்தை வந்து பெறுவதற்கு வந்து உழைத்ததும் அந்த நம்முடைய திராவிடர் கழகம் திராவிட நாட்டு சுதந்திரத்துக்காக உழைக்கவில்லை என்பது அவரது முதல் விமர்சனம் நீதி கட்சி பெரும்பாலான காலகட்டத்தில் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு காரணியை எதிர்ப்பு அரசியலை விட அவர்களை சார்ந்து இயங்கிய ஒரு சூழலின் காரணமாக இவர்களை ஒரு பொருட்டாகவே பிரிட்டிஷ்காரர்களும் மதிக்கவில்லை அமைப்பு அரச பங்களாஸ்தானோ பங்களாஸ்தானோ உருவானதுக்காதி உருவாயிருச்சு பாகிஸ்தான் ஒரு ஏன் காவலிஸ்தான் உருவார்கள் அண்ணா சொல்றாரு அங்கே அவர்கள் சுதந்திரத்துக்கான போராடியதன் காரணமாக அந்த விடுதலையை வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலேயே அங்கு நடந்த தேர்தல்கள்ல குறிப்பா பத்தி சொல்றாரு அவங்க உள்ளாட்சி தேர்தலில் இருந்து டெல்லி சட்டசபைக்கான தேர்தல் நாங்கள் தான் முஸ்லீம்களின் பிரதிநிதிகள் என்று சொன்னார்கள் நிறுவப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் அறுபது ஆண்டுகளாக போராடி நாங்கள் தான் இந்தியாவின் பிரதிநிதிகள் என்பது நிறுத்திவிட்டார்கள் நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்தது கிரிப் தூதுக்குழு வந்த போது பெரியார் தலைமையிலே ஒரு குழு சென்று எங்களுக்கு தனிநாடு குழுக்கள் எங்களுக்கு கேட்டோம் சமுதிர சவுந்தர சென்றார் முத்தையா சென்றார் எல்லாரும் போய் கேட்டாங்க அப்போது பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையிலோடு பேசி திராவிட நாடுமாக முயற்சி எடுத்தார் அந்த முயற்சியினுடைய வெற்றி தொடர தொட போவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் இங்கிருந்து லண்டன் போகும்போது அவருடைய விமானம் விபத்தாகி விழுந்தது இந்த ஒரு சூழல் வந்து அன்னைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜ திராவிட நாடுகள் உதவி செய்வீங்களா அம்பேத்கரும் எங்களுக்கு திராவிட நாடுகள் என்று உங்களுக்கு உதவி செய்வீங்களா ஆனா இது போன்ற முயற்சிகள் எதுவுமே ஒரு முறையான விடுதலை போராட்டமாக அமையவில்லை எனவே வந்த வாய்ப்பை நாம் நடுத்து விட்டு இருக்கிறோம் ஒரு பலவீனம் அடைந்த சூழலும் அவர்கள் விடுதலைக்காக போராடியமாக வந்திருக்க வேண்டிய வேறு எதுவும் இல்லை நாம் தயார் நிலையில் இல்லை என்பதால் இந்த இந்த சுதந்திரத்தை நமக்கு இந்த சுதந்திரம் நமக்கு வரவேன் கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கு மாறாக இவர்களுக்கு எப்படி சுதந்திரம் வந்ததோ அதே போல பிரிட்டிஷ்காரர்கள் இவர்களை நடத்தியதே போல இவர்கள் நம்மை நடத்தினால் இதே சுதந்திரம் நாளைக்கு நமக்கு ஒரு என்பதை சொல்வதற்காக நாம் இதை இன்ப நாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார் அதன் பிறகு நிறைய வாதம் இருக்கு அதை சொல்ல போக நேரங்கள் கணிப்பு அவருடைய அசஸ்மெண்ட் என்னவாக இருந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு திராவிட நாட்டை அடைவதற்கான அரசியல் சூழல் அதன் அகச்சூழலும் புறச்சூழலும் இங்கு உருவாகவே இல்லை தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பு விருப்பினிப்படையில்தான் சுதந்திரம் கிடைக்கார் உருவாக்கி விடவில்லை தானமூத்து நடராசனை தவிர ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தவில்லை எந்த போராட்டமே நடக்காம தனிப்பட்ட முறையில பேசி வாங்கக்கூடிய விஷயமா சுதந்திரம் அப்படி கிடைக்காது என்கிற அந்த வாதம் தான் அந்த இன்ப நாளா துன்பநாளா என்கின்ற அந்த விவாதத்துல அண்ணா பெரியாருக்கு எழுதிய மிக நீண்ட பதிலுக்குள் உழைந்து இருக்கக்கூடிய வாதம் இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டத்துல சரி நாம் அதற்கு பிறகு இந்தியா உருவாகிவிட்டது உருவான இந்தியா என்பது அந்த சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் சரி ஆனா வந்திருக்கிற இந்தியா நம்முடைய இந்தியா கிடையாது அது பார்ப்பன பனியா இந்தியா வடநாட்டு ஏகாதிபத்தியம் பனியா ஏகாதிபத்தியம் என்று சொல்கிற அண்ணா ஒரு உதாரணம் சொல்ற சென்னை சிலையில கைவியை வேறு சிலைக்கு மாற்றியதை போல நம்ம பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்திலிருந்து இந்த வடநாட்டு ஏகாதிபத்திய அதற்கு என்ன மாற்று எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சிந்தனை வரும் போதுதான் அவர் திராவிடர் கழகத்தை ஒரு முழுமையான தேசிய விடுதலை இயக்கமாக மாற்றக்கூடிய முயற்சியில இறங்க விரும்புகிறார் அந்த முயற்சி அவருக்கு கிடைக்க அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறவில்லை அதன் காரணமாகத்தான் தனியாக குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார் இதனால் ரொம்ப வேகமாக வந்து நான் ஓட்டிகிட்டு போறேன் நேரம் இல்லைங்கிறதுனாரு அதுல ஒவ்வொரு கட்டத்திலுமே நடந்த விவாதங்கள் பேசப்பட்ட பேச்சுகள்லாம் ரொம்ப முக்கியமானது ஆக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி அவர் உருவாக்கும் அவருடைய மூலாதார கோரிக்கை என்பது என்னவாக இருந்ததுன்னா திராவிட நாடு கோடிக்கை அது என்ன திராவிட நாடு என்று சொன்னால் திராவிட நாடு என்பதை ஒற்றை அரசாக அவள் என்னைக்குமே பார்த்தது கிடையாது அதை ஒரு திராவிட கூட்டரசாகத்தான் பார்த்தார்கள் தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் ஆகிய நான்கு தனி அரசுகள் ஒன்று சேர்ந்து சில பொது விஷயங்களிலே ஒரு கூட்டரசை நிறுவிக்கொள்ளும் அந்த டிரெவிடியன் பெடரேஷன் தான் திராவிட நாடு என்று தமிழ அழைக்கப்பட்டது என்று மற்ற பல பேருக்கு நினைப்பதை போல தென்னிந்தியாவுக்கு ஒரு ஒரே நாடு இருக்கும் அதுதான் திராவிட நாடு என்னைக்கு அவங்க சொன்னது கிடையாது அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இந்தியாவிலோடு இணைந்து ஒரு தேச பாதுகாப்பு கழகத்தை கூட அமைத்துக் கொள்ளலாம் இந்த ராணுவ ரீதியான செயல்பாடுகளுக்கு என்று கூட அவர் சந்தித்திருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அன்றைய உலக சூழல்ல ஐநா சபை உருவானதைப் போல இந்தியாவில் ஒரு ஐநா சபை உருவானால் போல பணவாயிலே நான் அனைவரும் சேர்ந்த நெம்பரார்கள் கூட பேசியிருக்காரு அவருடைய நோக்கம் தமிழ்நாடு விடுதலையாவது அதற்கு வந்து சென்னை மாகாணம் என்கிற நிலப்பரப்பிலே அதை செய்ய வேண்டிய நிலை இருந்ததுதான் அப்படி திராவிட நாடு என்று கூறுகிறார் அதே சமயத்துல காலனி அர்த்தம் அதாவது வந்து பிரிட்டிஷ் காலனி இந்தியா விட்டு வெளியோடுகிறது என்ன விதமான அரசியல் சூழல் அரசு சூழல் அரசியல் சாசன சூழலிக்க உருவாகிறதோ அதன் அடிப்படையிலே அவருடைய திட்டங்களை அவர் இருக்கிறார் இந்த தொடர்ச்சியில தான் அந்த திராவிட நாடு கோரிக்கை தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடங்கி நாற்பத்தி ஒன்பதுல கட்சியாளர் இருக்கிறார் ஐம்பது தொடங்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுல மாநிலங்கள் பிரிகிற வரையில ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய செயல்பாடாக இருக்கிறது இந்த விடுதலைக்கான செயல்பாடு ஆனால் அவர்களுக்காக ஆயுதம் தூக்கவில்லை அவர் முழுமையாக ஜனநாயகம் தேசியம் சோசியலிசம் என்ற மூன்று கோட்பாடுகளில அவர் புரிந்து கொண்ட அளவில் அவர் முன்னெடுத்த செயல்முறை என்பது மாச மக்கள் தேர்தல் போராட்ட முறையும் தேர்தலில் பங்கெடுப்போம் என்பதுதான் சொல்ல போனால் அதற்கு முன்பாக காங்கிரஸும் முஸ்லீம் லீகோ அதை தானிய செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை தானிய செய்தது ஆக ஐம்பதுகளிலே அறுபதுகளிலே எது இந்திய இந்தியாவில வந்து பிரதான போராட்ட முறையாக இருக்கிறதோ அந்த போராட்ட முறைகளை வந்து எடுத்துக்கொண்டு அவர் நகர்கிறார் அந்த நேரத்துல என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் திமுக போக முதல்ல நிற்கிறாங்க முன்பே வந்து ஒரு முறை ஐம்பத்தி ரெண்டு நேரடியாக நிற்காமல் திராவிட நாடு குழுக்கு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாங்கள் ஆதரவு என்று சொன்னார்கள் அதன் பிறகு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அவர்கள் நேரடியாக நிற்கிறார்கள் நிற்கும் போது தங்களுக்கு பலம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு முக்கியமான போக்குகள் இங்கே நடந்தது ஒன்று நிகழ்வாக நடந்தது இன்னொன்று ஒரு வரலாற்றின் போக்காக நடந்தது நிகழ்வாக நடந்தது இந்த மொழிவாரி மாநிலங்கள் புரிந்தது ஒரு விதத்தில் அந்த மொழிமாரி மாநிலங்கள் புரிந்தது என்பது இந்த திராவிட நாடு என்கின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு அல்லது திராவிட நாடு என்கின்ற திட்டமும் கிரகணத்து போவதற்கு காரணமாக இருந்தது ஏற்கனவே இந்த தாவரநாடு என்று சொல்லப்பட்ட நிலப்பரப்பில் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய பகுதி மக்கள் மத்தியிலே இந்த கோரிக்கைக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கோரிக்கையே அவருக்கு தெரியாது என்ற நிலையில் இருந்தது இன்னொரு பக்கம் இந்த ஒழிவாரி மாநிலம் என்கின்ற அமைப்பு முறை இந்த மாநிலங்களுக்கு ஒரு தேசிய தன்மை கொடுப்பதனால் உடனடியாக அதைவிட ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகாத ஒரு வரலாற்று சூழல் இதுதான் போக்கு என்று நான் சொல்றேன் ஒன்று நிகழ்வு மாநிலங்களை பிரித்தது இன்னொன்று போக்கு இந்தியா முழுக்க ஏற்பட்ட இந்த ஒளிவார் மாநிலங்களின் பிரிவினை என்பது இந்தியாவை தன்னுடைய இயல்பிலேயே ஒரு மல்டி நேஷனல் ஸ்டேட்டாக அதை மாற்றுகிறது அந்த போக்கு ஒருவினமான திருப்தியை பல்வேறு தேசியங்களுக்கு குறைந்தபட்சம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அதனால இங்கே வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது திராவிட நாடு ஒரு சிக்கலை உருவாக்குகிறது அதன் ஏற்பட்ட சிக்கல் தான் இன்னும் பெரிய சிக்கல் தேர்தலில வெற்றி பெற்று திராவிட நாடு கோரிக்கையின் அடிப்படையிலேயே வந்து தேர்தல் எல்லாம் நடக்கிறது வெற்றி பெறுகிறார்கள் மக்கள் மத்தியில சினிமாவில பத்திரிகைகள்ல அன்றைய இன்னெல்லாம் ஊடகங்கள் என்பதும் அந்த ஊடகங்கள்ல பாடல்கள்ல வந்து திராவிடம் என்பதும் திராவிட நாடு என்பதும் தமிழ் என்பதும் தமிழ் வரிமலர்ச்சி என்பதும் விடுதலை என்பதும் குடியரசு என்பதும் நம் நாடு என்பதும் பறந்து செல்கின்ற ஒரு தேசிய உணர்ச்சியை வந்த பதினைந்து ஆண்டு காலத்துல அவங்க மூட்டி வந்தார்களே அந்த தேசிய உணர்ச்சி என்பது அப்படியே இருப்பதாக கூட அந்த மூலாதார கொள்கை என்று அவர்கள் சொன்ன அந்த திராவிட நாடு கொள்கை வந்து பிறகு கிட்டத்தட்ட குறைந்து கொண்டே வருவதற்கு தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட சில மாணவர்கள் காரணமாக உலக வரலாற்றில் தேசிய பிரச்சனையை பற்றி படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சில விஷயங்கள் தெரியும் இங்கே உள்ள ஆசிய அணுகுமுறையை நாம் பின்பற்ற தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தேசிய சிக்கல் நேஷனாலிட்டி கொஸ்டின் என்று சொல்வது அது வந்து விடுதலைக்காக இருக்கலாம் அது அகானமிக்காக இருக்கலாம் அல்லது சுயநிலை உருவிற்காக இருக்கலாம் அது பெரும்பாலும் ஒரு சாதாரணமாக ஒரு அமைப்பு அதை அதற்காக செயல்படுகின்ற ஒரே காரணம் தான் பல்வேறு அகப்புறச் தான் அதை வந்து உருவாக்குகின்றன தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வர்க்கம் எந்த சமூக பிரிவு தனக்கு விடுதலை வேண்டும் என்பதை விரும்பியது அல்லது அதற்காக போராட துணிந்தது அல்லது அதற்காக தியாகம் செய்ய துணிந்தது என்று பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழல் இங்கு நடக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள தமிழ்நாட்டினுடைய பிக் புஷ்வாசி என்று சொல்லக்கூடிய அந்த பெரு முதலாளித்துவ வர்க்கம் அந்த காலகட்டம் வரை காங்கிரசினுடைய ஆதரவு தளத்தில் தான் மொழியை திராவிட இயக்கத்தின் பக்கத்தில் இல்ல உலகத்தில் பல நாடுகள் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் காங்கிரசினுடைய மிகப்பெரிய பலம் கொண்டு வந்து இந்தியாவுடைய பணியாமர்க்கம் டாடாவும் முதலாளத்துலாமல் இந்த சோதனம் கிடையாது இந்தியாவினுடைய முதலாளித்துவ வர்க்கத்தின் நலன் இல்லாமல் காங்கிரசினுடைய கட்சியே கிடையாது இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகங்களுக்கு இதுதான் முடியாது ஒரு தேசியன போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அவருக்கு பின்னால் அந்த தேசத்தினுடைய முதலாளி வருவதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும் அது குறிப்பிட்ட காலம் வரை பாசிட்டிவான நேர்மறையான பங்காகும் அதன் பிறகு அது எதிர்மறையான பங்காக கூட மாறும் ஆனால் ஒரு முதலாளித்துவத்தினுடைய பங்கு இல்லாமல் ஒரு தேசியன பிரச்சனை உருவாக வெற்றி பெற முழுக்க முழுக்க பாட்டாளி வளர்க்கத்தினுடைய தலைமையில் முடியும் அதனுடைய தன்மை வேறு அதனுடைய சூழல் வேறு ஆனா தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல தமிழ்நாட்டுக்குரிய பொருள் முதலாளிகளோ அல்லது அங்கு உருவாகி வந்த தமிழ்நாட்டினுடைய சிறு முதலாளிகள் சின்ன சின்ன தொழில் கூடங்களின் அதிபர்கள் அல்லது வந்து ரைஸ் மில் ஓனர்கள் அல்லது சின்ன நிலச்சி இப்படி அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து திராவிட இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இதில் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது அவர் பார்க்கும் போது திராவிட பார்ப்பனை பார்ப்பதை எதிர்த்து அதிகாரம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று விஷயத்துக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய அவர்களும் கூட போராடி நமக்கேதை ஒரு நாடு வாங்க வேண்டும் என்பதற்கான ஒரு வர்க்க தே்கம் சார்ந்த தேடி அந்த வர்க்கம் சார்ந்த ஒரு உள்தலை பெறாதவர்களாக இது அத்தனையுமே திமுக என்கிற கட்சியிலே பிரதிபலிக்கிறது திமுக என்ற கட்சியுடைய தலைமையில என்ன விதமான சித்தாந்தம் இருந்தாலும் கூட மிக வேகமாக அந்த கட்சி வளரும் போது அந்த கட்சி உள்ளே வரக்கூடிய புதிய தலைவர்கள் புதிய வட்ட தலைவர்கள் புதிய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த சமூக பின்னணியில் இந்த சமூக சூழலில் வருகிற போது அவர்களுக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் உருவாகி இருக்கிறது அந்த மாநிலம் இந்தியாவோடு இணைந்து அங்கே இருந்து தரக்கூடிய சலுகைகள் அல்லது அதன் இந்திய சந்தை அடைவதற்கான முயற்சிகள் அதுபோன்ற விஷயங்களிலே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உந்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்துக்கு சாதகமான உந்துதலாக இல்லவே இல்லை இந்த குழுநிலைந்தால் திமுகவை வந்து அவருடைய மூலாதார கொள்கையிலான அந்த திராவிட நாடு கோரிக்கையில வந்து வெளியேற்றுவது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னா திமுக பெருந்தொழ மக்கள் சொன்ன திராவிட நாடு கோரிக்கைக்கு ஓட்டு போட்டார்களே என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திருச்செங்கோடு அந்த இடைத்தேர்தல்கள் வந்து காங்கிரஸ் கட்சி அவருடைய எப்படியாக இருந்த வந்து பதவி வழங்கி தான் இடைத்தேர்தல் நடக்கிறது அந்த நேரத்தில் திமுக மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சூழல திமுகவை ஒழிப்பதற்கென்று இந்த பிரிவினைவாத தலை கொண்டு வருகிறார்கள் என்கிற விமர்சனம் இருக்கிறது அப்போ திமுகவை ஒரு பிரிவினைவாத சக்தியாக ஒத்துழைப்பு அதை தேர்தல் கடத்திலிருந்தே அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இடைத்தேர்தல் வருகிறது இடைத்தேர்தல கிடையாது முதல்ல காங்கிரஸ் அந்த முத்தரை குத்தும் தடை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது அந்த கடுமையாக இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது அப்படிப்பட்ட சூழல்ல அறுபத்தி ரெண்டுமன்ற தேர்தலில் வந்து எட்டு எம் பி ஒரு முப்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் திமுகவை ஆதரிக்கிற போது கூட திமுக திராவிட நாடு கோரிக்கையில் இருக்கு இவ்வளவு பெரிய மக்கள் வாக்களித்த ஒரு கோரிக்கையை வந்து எப்படி அவர்களுக்கு விட முடியும் இந்த கேள்விதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வருகிறது எந்த கோரிக்கை நீங்கள் கோரிக்கை என்று சொல்கிறீர்களோ அந்த கோரிக்கைக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் முப்பத்தி லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஐம்பது எம்எல்ஏ இருக்கிறாங்க ஏழு எம்பி இருக்கிறாங்க அண்ணா ராஜ்யசபாவில் இருக்கிறா சேத்தா எட்டு எம்பி ஆனா இந்த தமிழ்நாட்டுடைய எந்த முக்கியமான வர்க்கத்தின் நலனாக பதிவளிக்கவில்லை இந்த குழப்பம்தான் திராவிட நாடு கோளிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து கடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளாடி தள்ளுமாறி கீழே விழுந்த கதை இந்த சூழ்நிலையில திமுகவினுடைய தலைமை என்ன செய்தது அப்படிங்கிறத பார்த்தா அதற்கான வரலாற்று குறிப்புகளை தேடி திருவி எடுத்து பார்க்கும் கிடைக்கக்கூடிய வேதனையான உண்மை என்று என்ன சொன்ன அண்ணா அவரை போல ஒரு சிலரை திமுகவின் எந்த தலைவருக்குமே அதன் அந்த திராவிட நாடு கொள்ளையில மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்லை மாறாக அண்ணாவை கன்வின்ஸ் பண்றாங்க அண்ணா இதெல்லாம் நமக்கு வேணாலும் வேலை ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம சீக்கிரம் ஆட்சி பிடிக்க வழியை பாக்கலாம் இதுலதான் வேண்டாம் வேலையை தான் நம்ம என்கிற அளவுக்கு வந்து அண்ணாவை கன்வின்ஸ் பண்றாங்க ஆனா இறுதி வரையில அண்ணா அதை வந்து ஏற்றுக்கொள்ள கடைசியாக அந்த குடிமனைவாத தலை சட்டம் வருகிற போது அதனுடைய கிளாசஸ் அதனுடைய என்ன சொல்றாங்க சட்டத்தினுடைய தன்மையை வந்து பார்க்கும்போது மட்டும்தான் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது என்னன்னு அந்த சட்டம் என்ன சொல்கிறது நீங்கள் குறிமுனைவாதத்தை அதாவது தனிநாடு வேண்டும் என்று சொல்வதை பரப்பக்கூடாது பதினாறாவது அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாராளுமன்றத்தில் முன்வந்த போது அதற்கு எதிராக கடுமையாக அண்ணா கல்சிலர் முன்னாடி இருந்ததுன்னு சொன்னார்கள் நேரம் இல்லைங்கிறதுனால முழுக்க நம்ம போக முடியல அந்த சமயத்தில் அது மூன்று கருத்துகள் இருக்கிறது ஒரு கருத்து நீங்கள் வந்து தனிநாடுகள் நம்ம குடிமுறை செப்பரேஷன் கேட்கக்கூடாது இரண்டாவது அப்படி கேட்பவர்கள் அமைப்பாக இருப்பதற்கும் தடை மூன்றாவது அந்த அமைப்பு தேர்தலில் பற்றி என்பதற்கும் தடை இப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா இது சாதாரணமான பிரச்சனை இல்லை பிரிட்டிஷ்காரர்கள் காங்கிரஸ் வந்து சிவராஜ் வென்று போராடியாது அந்த காங்கிரஸ் பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு போராட்டங்களை எடுக்கிறது அந்த போராட்டங்கள் மீது சட்டத்தின் மீறி அங்கே காங்கிரசிக்காரர்களை பிடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் சிறைப்படுத்துகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் சுயராட்சியம் கேட்பதற்கு தடை இல்லை நன்றாக அவருடைய வார்த்தை காங்கிரஸ் வந்து சுயராஜ்யம் கேட்பதற்கு தடை இல்லை அந்த சுயராஜ்யம் கேட்டுக்கொண்டு தேர்தலில் பங்கேற்பதற்கும் தடை இல்லை அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் அல்லது வரிகுடா இயக்கம் என்று ஏதோடு இயக்கப்படுத்தும் போது சட்டத்தை மீறினால் அப்பதரி செய்தார்கள் ஆனால் இங்கே என்ன முழுதலை இயக்குவதும் தடை அதை அமைப்பாக ஆக்குவதும் தடை தேர்தலிலே நிற்பதும் தடை கம்யூனிஸ்ட் கட்சி உதாரண காற்றார் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் ஒரு பொது உடைமை சமூகத்தை அமைப்போடு என்று பிரச்சாரம் செய்வதற்கு தடை இல்லை அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு தடை ஒருவேளை அவர்கள் ஆயுதம் என்று அதற்கு தடை இருக்கும் ஆனால் பொதுக்குடமை பிரச்சாரம் செய்வதற்கோ அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில அமைப்பை உருவாக்கி கொள்வதற்கோ அந்த அமைப்பு தேர்தலில் நிற்பதற்கோ தடை இல்லை ஆக இங்க ஒன்றுக்கு மட்டும்தான் தடை வருகிறது அது என்னன்னு சொன்னா பிரிமுறை சார்ந்த விஷயத்துக்கு அது யாருக்கு தடை வருகிறது என்றால் அன்றைய சூழல் உள்ள இந்தியாவில பிரிவு நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக நாகாலாந்திலோ காஷ்மீரிலோ கேட்கலாம் யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை நாடாளுமன்றத்தில் எனக்கு போயிட்டு எனக்கு செல்ஃப் டிடெர்மினேஷன் இல்லைங்களா அந்த அண்ணா மட்டும்தான் உரிமை பற்றியோ சுதந்திரம் பற்றியோ எங்களுக்கு ஒரு தனி நாடு இருக்கிறது இணையாண்மை எங்களுக்கு சொல்லும் என்று பேசக்கூடிய ஒரே நபர் வேறு யாருமே கிடையாது ஆக வந்து தன்னுடைய கட்சி ஒரு உறங்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் வந்து அவருடைய இந்திய துணிய தரும என்கிற நூலகத்திலே ஐம்பது அறுபது பக்கங்கள்ல இந்த பிரச்சனை பற்றி எழுதும் போது சூழலை அவர் எண்ணி பார்க்கிறார் முதல் கேள்வி முழுமையாக தடை செய்ய செய்த பிறகு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஆகாத காரியம் அப்படின்னா இந்த தடையை உரைக்கும் இந்த தடையை வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு வழி செய்ய வேண்டும் அப்படி என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க வேண்டும் மிகப்பெரிய அளவுக்கு சிறை போராட்டத்தை நீண்ட நிறைய போராட்டத்தை எடுக்க வேண்டும் நாம் தயாராக இருக்கிறோமா என்று பார்த்தால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது யாரும் யாரும் அதற்கு தயாராக இல்லை ஒரு லட்சம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் இல்லை ஐந்தாயிரம் பேர் சிறைசில தயாராக இருக்கிறார்கள் கூப்பிட்டு ஒரு ஜில்லாவுக்கு நூறு பேர் என்று பதில் வருகிறது சாதாரண தொண்டர்கள் தான் கட்சியினுடைய மாவட்ட அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது இந்த சூழல்கள் என்ன செய்வது என்கின்ற ஒரு பெரிய குழப்பம் அண்ணா அவருக்கு வருகிறது அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாடி இரண்டிய தேர்வுகள் தான் இருக்கிறது ஒன்று அந்த கோரிக்கையை கைவிட வேண்டும் வெற்றி வந்திருக்கிறது என்ன செய்ய முடியும் கட்சியினுடைய அடித்தளத்துல அந்த ஆதரவு இல்லாமல் இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே கட்சியினுடைய சக தலைவர்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் கைவிடு என்று வலியுறுத்துகிறார் அண்ணா மட்டும் இதெல்லாம் நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறுபது இந்த காலகட்டம் முழுக்க நடக்கும் ஒரு நாள் நடந்தது கிடையாது ஐம்பத்தி ஏழுல இருந்து நடக்கிறது கடைசியில வந்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார் கழகத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முடிவனை கோரிக்கையை கைவிடுவோம் ஆக இது இதை வந்து இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய சிறந்த முடிவு என்றோ இதுதான் ஆகச் சிறந்த முடிவு சொல்ல தயாராக ஆனா ஒரு விடுதலை போராட்டம் எப்படி முடிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன பாடத்தை கற்றுக்கொள்வது என்பதுதான் பிரதானமான ஒரு விஷயம் இது இந்த நான் சொன்ன இந்த மூன்று கட்டங்கள்ல இரண்டாவது கட்டம் இந்த கட்டத்தில் தான் அவர் தன்னுடைய இறுதி வாய்ப்பாக நாடாளுமன்றத்திலே பேசும்போது பிரிவினை பற்றி பேசுவதற்கான அந்த பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையாவது எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று வைக்கிறார் தடை செய்யறது போது யாரும் பேசுகிறார் ஒரு சோழ்ந்து பேசுறதுக்கான பேச்சு உரிமை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா பேசுகிறார் இறையாண்மை என்பது உனக்கு மற்றும் சொந்த பிறகு இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது இந்திய மக்கள் அனைவருக்கும் இறையாண்மை என்று சொல்கிறது இல்லையா அவன் என்னுடைய பகுதி மக்களுக்கு இறையாண்மை இருக்கிறது தானே அந்த இறையாண்மையை நாங்கள் ஏன் பயன்படுத்தக் கூடாது என்று கேட்கிறார் அதை பற்றி வந்து குப்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி வந்து அந்த பேச்சின் மூலமாக அதையே நீங்கள் வலியுறுத்த மாட்டேங்கு கேட்கிறார் இதெல்லாம் கேட்டபடுகிறான் சூடாது சோ அந்த நேரத்துல அந்த அறுபத்தி நடந்த அந்த உரையாடல அண்ணா வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த நாடாளுமன்ற உரையிலே அவர் சொல்கிறார் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திமுக கழகத்துல தலைவர்கள் அந்த கோரிக்கை விட்டு வெளியே ஏறி இருந்த வெளியேறியிருந்தாலும் யதார்த்தம் என்பது அண்ணாவுக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை என்று என்பது உண்மை என்றாலும் அண்ணா தனிப்பட்ட முறையில அந்த கோரிக்கையை கைவிடு பற்றி இறுதி நிமிடம் வரை அதை தகுதி போட்டுக்கொண்டே போறார் ஆனா சட்டம் வருகிறது பதினாறாவது அமெண்ட்மெண்ட் வருகிறது இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில தான் அந்த சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார் அவருடைய புகழ்பெற்ற கேரியான் பட் ரிமம்பர் என்கிற பேச்சு அது அந்த பேச்சுல வந்து ஒரு விஷயத்த சொல்றார் நீங்கள் தடை சட்டம் போட்டு கிடையாது பூபேஷ் குப்தா நீங்க என்ன தலைமறைவாக போறீங்களா அண்ணா பதில் சொல்றாரு நாங்கள் தலைமறைவாக மாட்டோம் நாங்கள் வெளிப்படையாக செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஆனால் சீற்றம் மிகுந்த இந்த அதிருப்தி உணர்வு தலைமறைவாகும் அவர்களுக்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா ரொம்ப சீற்றம் மிக்க கோபம் மிக்க அட்டக மறுக்கக்கூடிய ஒரு கோபம் வெற்றி பெறுகிற கருணைப்படையே தி இடர் வைத்ததை போகும்போது என்ன ஒரு கோபம் வருமோ மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாலும் இதற்கு திராவிட நாடு கோரிக்கை அதனால தான் இத்தனை எம்எல்ஏ வந்திருக்கிறார்கள் ஆக மக்களுடைய ஆவணங்களுக்கு பெருகிக் கொண்டு வருகிற நேரத்தில் எங்களை ஒழிப்பதற்காக இந்த ஆயுதத்தை நீங்கள் குறிக்கிறீர்கள் எனவே கடும் கோபம் இருக்கிறது அந்த டிஸ்கண்ட் அப்படின்னு சொன்னா அது கடும் அதிருப்தி அவர் ரொம்ப ரொம்ப ரொம்ப நுட்பமான எடுக்க வெறும் வெறும் அந்த அதிருப்தி கீழப்படும் தலைமறைவாகும் தலைமறைவாக செயல்படும் அதை ஒழுக்காலும் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது அடுத்த வார்த்தை சொல்கிற இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களின் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த சீண்ட மிகுந்த உண்மையான அதிருப்தி ஒரு காலத்திலும் வெற்றி கொள்ள முடியாது அப்படி ஒரு சக்தியை அரசியல் சித்தாந்தம் இதுவரை இன்றெடுத்ததில்லை இந்த உலக வரலாற்றிலே மக்கள் சுதந்திர உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த சுதந்திர உணர்வை முழுமையாக ஒழித்துக் கட்டக்கூடிய ஒரு சக்தி இதுவரை வந்ததில்லை எனவே நாங்கள் அன்றை போக மாட்டோம் சட்டம் வந்து எங்களை தடுக்கிறது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்த இப்போதைக்கு இந்த விடுதலை கோரிக்கையை தள்ளி வைக்கிறோம் தள்ளி வைத்து விட்டு நாங்கள் வழக்கமான கட்சியாக செயல்படுவோம் ஆனால் இந்த உணர்வு இந்த அதிருப்தி ஒருபோதும் மறையாது அது உள்ளேதான் இருக்கும் அதை நீங்கள் மாற்ற முடியாது என்று கூறிவிட்டு இந்த சட்டத்துக்கு தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்துவிட்டு அமர்கிறார் அப்போதான் அந்த வார்த்தையை சொல்றார் நடத்துங்க உங்கள் ராஜ்யத்தை பட் ரிமம்பர் ஆனா மறந்துறாருங்க ஒரு நாள் மறுபடியும் வரும் நண்பர்களே அது வந்து இணையத்தில் இருக்கிறது அந்த உரை தயவு செய்து ஒரு சொல் விடாமல் சட்டம் பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த விஷயமும் அம்பலப்படுகிறது ஆமா திமுக இருக்கிறாங்க காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்களில் பிரிவினை அப்பையே இந்த சட்டம் வரல சொல்றிவிடம் முதல்ல பேசுறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி முன்பையா வரல இது ஏன் எப்போது வந்தது எனவே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் ஒரு பக்கம் அகச்சியுடன் இருக்கிறது அதாவது கட்சிக்குள்ளையே பெரிய ஆதரவு இல்லை ஒரு விடுதலை போராட்டத்துக்கு துணை நிறுத்தக்கூடிய எந்த வருகனும் அதற்கு துணை நிற்பதற்கான சூழல் இல்லை இதை நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நேரம் இல்லை என்பதால் மட்டும் தான் நான் கிடக்கிறேன் அதே அந்த கோரிக்கை வலுவிழந்திருக்கிறது வெளியே அரசு வந்து ஒரு தரச்சட்டத்தை கொண்டு வருகிறது அப்ப அவருக்கு வேற வழி இல்லாமல் இந்த குடி அவர் எடுக்கிறார் அதை எடுக்கும் போது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காம அவர் கமா போடுறார் அதான்டி பிறகு அறுபத்தி மூன்றுல இது நடக்கிறது அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு முழுக்க இந்தியர்கள் போராட்டம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுல வந்து தேர்தலுக்கான செயல்பாடுகள் அறுபத்தி ஏழுல தேர்தல்கள் மிகப்பெரிய வெற்றி ஆட்சியை அமைக்கிறார்கள் அப்படி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அண்ணா பனி போட்ட முறையில இதற்கு எந்த மாற்று திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டோம் சரி இனி பிரிவாக பேச முடியாது ஆனால் தமிழர்களுடைய முடிவை பற்றி பேசி வந்தோமே அந்த மூலாதார கொள்கைக்கு வேறு என்ன மாற்று வடிவமைக்க முடியும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறுது முடிஞ்சு போச்சு இதோட முடிஞ்சு போச்சு நான் சாதாரண கட்சி ஆகும்போது அவங்க முடிவு எடுக்கல அவருக்கும் சரி மற்ற தலைவர்களும் சரி அந்த நிர்பந்தத்திலே அடிவணிந்து அந்த முடிவை கூட அது அவர்களுடைய மனதிலிருந்து வந்த முடிவு ஆக ஒரு மாற்று என்பதை தேட வேண்டிய நிர்பந்தம் அண்ணாவுக்கு மிக அதிகமாக அப்போதான் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அந்த உலக வரலாற்றுல நீண்ட நெடிய விடுதலை போராட்டம் நடக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே விடுதலை போராட்டத்தின் தொடக்கத்திலோ அல்லது விடுதலை போராட்டங்கள் விழுகின்ற போது தற்காலிகமாகவோ வரக்கூடிய வடிவங்களை பற்றிய சிந்தனை வந்து ஒரு தலைவனுக்கு எழுந்திருக்க வேண்டும் உலகத்துல நாம மட்டுமா போராடுறோம் நம்ம உலகத்தில் ஐநா சாக்கிரி நம்ம நாடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு நூத்தி எண்பது நாடு போராடித்தானே அர்த்தம் இன்னும் பல பேர் போராடி கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்ப அந்த போராட்ட வரலாறு என்ன அண்ணா உலக கூர்ந்து கவனித்துக் கொண்டு அந்த வரலாற்றின் அடிப்படையில இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில அது எல்லாவற்றையும் முக்கியமாக தனது கட்சியினுடைய பலம் பலவீனம் பற்றி உண்மையாக புரிந்த ஒரு அடிப்படையில அவர் வந்து வேகத்தில் ஒரு மாற்றியை வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது அந்த மாற்றாகத்தான் அவர் அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு அவர் வந்து கூட்டாட்சி சுயாட்சி என்கிற கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறார் திராவிட நாடு அல்லது முழு தனிநாடு அவர் திராவிட நாடு சொன்னது தமிழ்நாடு தான் எல்லாமே பேசியிருக்கோம் அந்த தமிழ்நாட்டின் விடுதலை என்பது முழுமையான இறையாண்மை என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி தன்னாட்சி என்பது முழுமையான இறையாண்மை அல்ல ஆனால் ஒன்று குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே ஒரு கூட்டு பொறுப்பிலே விட்டுவிட்டு மீது அனைத்தையே தனி பொறுப்பிலே எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை ஒரு இடைக்காலத் தீர்வாக வேறு வழி இல்லாமல் எடுக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக அவர் எடுக்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அவருடைய நேர்காணல்கள் அவருடைய சிந்தனைகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெடரலிசம் அட்டானமி பற்றிய சிந்தனை அதிகரிக்கிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து கட்சிக்கு நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களை பார்த்து வருகிறார் என்று சொன்னாலும் கூட அவர் ஆட்சிக்கு வருகின்ற காலத்தில் ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டிய அவர் சூழல் வந்து அதிகமாக இருக்கிறது பெரிய இந்திய போராட்டக்களமும் தேர்தலும் சேர்ந்து ஒரு நான்கு தீர்க்கிறது அந்த நேரத்தில் அவரால் அதிகம் இதை பத்தி பேச முடியலன்னாலும் கூட ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியிலிருந்து இதை பற்றிய அடுத்த கட்ட நகர்ப்பை நோக்கி நகர்த்துகிறார் அப்பொழுது அவர் உடல்நிலையும் கெட்டுப்போகிறது ஒரு ஆறு மாசம் முழுங்க அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் அவளைதான் ஆனால் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஒரு டிரஸ்டட் சொல்வாங்க இல்லையா நம்பிக்கை கூடிய தளபதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோடு அவர் பேசிக் போது நாம் ஒரு மாற்றை முன்மொழிந்து ஆக வேண்டும் விடுதலை கோரிக்கை நம்முடைய மூலாதார கோரிக்கை சிதைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை அப்படியே விட முடியாது ஒரு மாற்றம் முன்மொழிந்தாக வேண்டும் என்கின்ற சிந்தனை அதிகரிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுயாட்சி கூட்டாட்சியை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறார் யூனைஸ்டேட் பிக்லி ஆப் இந்தியாவில கொஞ்சம் முன்னாடியே நான் சொல்றேன் திமுக அடுத்து ஆட்சியை குடிச்சிடும் என்ற தகவல் என்ற செய்தி வந்து பத்திரிகையில பரவும் போது பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில வந்து உங்களுடைய கோரிக்கை என்ன பிரிவினை கைவிட்டுட்டீங்களே உங்க பிரதானமான கோரிக்கை என்ன என்று சொல்லும் அவர் முதல் கோரிக்கையாக முன்வைப்பது பெடரலிசம் என்பதைத்தான் கூட்டாட்சி என்பதை கூட்டாட்சி வேண்டும் சுயாட்சி வேண்டும் மொழியுரிமை சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் சொல்றாரு முதல் இடத்துல கூட்டாட்சி சொல்றாரு சற்று பின்னோக்கி சென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அவர் இந்த கூட்டாட்சிங்கிற ஒரு கோரிக்கையை பற்றியும் ஒரு முழுமையான புரிதலோடு என்பதை பார்க்க முடியும் பகுதிகளாக பிரித்து பாகிஸ்தான் திராவிடஸ்தான் பங்காலஸ்தான் பம்பாயிஸ்தான் இந்துஸ்தான் என்று பிரிக்கலாம் என்ற கருத்து முன்மொழிந்த போது அதற்கான விவாதத்தை பற்றி ஐந்து அரசுகள் கட்டோரையில் எழுதுகிறார் நாற்பத்தி அஞ்சுல கேபினம் அந்த ஐந்து அரசுகளை பற்றி சொல்லும் இந்த ஐந்து அரசுகள் சேர்ந்து இந்திய தேச நாடுகளின் பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று நிழலை வேண்டும் புரிந்து கொண்டுதான் அந்த சுயாட்சி கூட்டாட்சி கருத்தை வந்தடைகிறார் அப்பொழுது இறுதியாக அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி மாதங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காஞ்சி அவர் நடத்திய காஞ்சிபுருடைய அந்த பொங்கல் மலர்ல அண்ணா வந்து ஒரு கருத்து சொல்றாரு நாம வந்து இந்த சுயாட்சி பற்றி கூட்டாட்சி பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது எனவே அதை தெரிவிப்பதற்காக அதை புரியாக ஒரு பெரிய பரப்புரை நாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவருடைய தம்பிகளுக்கு வந்து ஒரு அறைவுகளாக அவர் வந்து சொல்றாரு நடந்து முன்பசைக்கிறார் மனம் என்ன இருந்ததுல ஒரு முறை அவர் சொன்னது எல்லாருக்கும் தெரியும் சட்ட தலைவர் தான் சொன்னார் நாங்கள் பிரிவினையை கைப்படுகிறமே தவிர பிரிவினைக்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் என்ன கூறினோமோ அதை கேட்டுக் தொழில் துறையில என்ன வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் எதற்காக எடுக்க வேண்டும் என்று சொன்னோம் இதெல்லாம் என்று சொன்னோம் அந்த கோரிக்கை அழிந்து போய்விடவில்லை ஒழிப்புறையில என்ன வேண்டும் என்று சொன்னோம் இதெல்லாம் வர வேண்டும் என்றுதானே சொன்னோம் அந்த கோரிக்கைகள் அழிஞ்சப்பட்டுவிடவில்லை அதே போல விவசாய துறையில ஒவ்வொரு துறையாக எடுத்து கோரிக்கைகளை பட்டியலிட்டு இந்த கோரிக்கைகளை எதையுமே நாங்கள் இதற்கு கைவிடவில்லை அந்த ஒட்டுமொத்தமான கோரிக்கையை மட்டும்தான் கைவிட்டிருக்கிறோம் என்று கூறி எங்களுடைய மனதில் இருக்கிறது என்பதை வந்து அவர் சொல்கிறார் அதற்கு ஒரு அவருடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று அந்த நூலாக்கி மூன்றுபடி அரிசிங்கிற திட்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முடிவு காங்கிரஸ் அவருக்கு தேவையான அளவுக்கு செய்ய மறுக்கிறது அந்த அது ஏன்னு சொல்றா அந்த காலகட்டத்திலே அது கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பஞ்சத்தை தமிழ்நாடு சந்தித்தது அப்போது மத்திய அரசு அரிசிக்கு பதிலாக கோதுமையை கொடுத்தது அறுபத்தி அஞ்சு மொழி போராட்டத்துல இதுவும் இருந்தது என்று அனைவருக்கும் தெரியும் அப்போ வந்து மக்களுக்கு வந்து அடிப்படையில் தேவையான அந்த உண்ண உணவை குறைந்த விலையிலே கொடுக்க வேண்டும் என்ற வந்து அண்ணா ஒரு முக்கியமான கருத்தாக வைக்கிறார் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்று சொல்கிறார் அதை நிறைவேற்றதற்கான முயற்சி அந்த அரிசி கிடைப்பதற்கு ஒரு தடை வருகிறது அப்போ வந்து குணவர்களோடு அண்ணா சொல்கிறார் அதுல வந்து நேரடியாக அந்த வார்த்தை இருக்காது அதை படித்து பார்க்கும் போது தெரியும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எங்க கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற விடாம மறுபடியும் பழங்களை திருப்பி அடிப்படாது இந்த நிமிஷம் கூட திராவிட நாடு பொது வாழ்வில் இருந்து நான் இந்த நிமிடமே அகற்றப்படலாம் இந்த கோரிக்கைகள் இதை நாங்க சொன்ன மக்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதி அரிசியை கொடுக்கணும் அவன் பசிக்கு சாப்பாடு போட்டவன் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட நீ தடை செய்வாய் எங்களை மந்திரி பழனிக்கு தொடர்பான அந்த மாற்று கருத்துக்களை அவர் முன்மொழிய தொடங்குகிறார் ஆனால் அது அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டமாக இருக்கிறது அதன் பிறகு நடத்த நாம் ஏழு ஒன்றை சொல்ல முடியும் ஆக இந்த மூன்று கட்டத்தில் அதாவது பிரிமுறைக்காக அதாவது என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஏழுக்கு கட்டத்தில் ஏன் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதற்கான முழுமையான ஆதாரபூர்வமான விளக்கங்களை அவர்களுடைய தமிழ் தேசிய பிரச்சனைகளுக்கு அனைவரும் அதனால்தான் மறுபடியும் என்று சொல்றோம் அண்ணாவை தெய்வமாக்கிறதுக்காக நடத்தல அண்ணாவை நீங்க படிக்க முடியறதுக்காக நடத்தணும் அதைத்தான் வேண்டும் என்று சொல்கிறோம் அதே போல திராவிட நாட கோரிக்கை உருவானது வளர்ந்தது மக்களுடைய ஆதரவை பற்றியது திருச்செங்கோடு தேர்தல் நடந்தது அதன் பிறகு தமிழ்சமூகத்தினுடைய சமூக பொருளாதார காரணிகளால் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் செய்து கொண்டு சும்மா சமரசம் தான் சண்டேமே கிடையாது ஆனா அந்த இறுதி இலக்கல் ஒரு சமரசன் செய்து கொண்டு அதற்கு மாற்றாக ஒரு தன்னாட்சி கோரிக்கையை ஒரு கூட்டாட்சி கோரிக்கையை முன்வைக்கிறார் போலகளே அது என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா அது திராவிட நாடு கோரிக்கையாக இருந்த போது தமிழ்நாட்டின் கோரிக்கையாக மட்டுமே தான் பேசப்பட்டது அது என்று தமிழ்நாட்டு கூட்டாட்சி தன்னாட்சி கூட்டாட்சி கோரிக்கையாக மாறியதோ அதன்புடன் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடுத்த சில ஆண்டுகளிலே பஞ்சாபில் பேசுகிறார்கள் மங்காணத்தில் பேசுகிறார்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அனந்த்பூர் சாஹிப் தீர்மானத்திலே அந்த கோரிக்கையை பேசுகிறது மங்கானத்தில் அதற்கு வந்து ஜோதிபாசி பேசுகிறார் என்று இந்தியாவுக்கு பேசப்படுகிறது ஆக இந்தியாவில தேசிய பிரச்சனையுடைய ஒரு நீண்ட நடிக பாதையில ஒரு ஒரு இடைக்காலகட்டமாக ஒரு இடை தீர்வாக அல்லது ஒரு நிஜமான யதார்த்தம் சார்ந்த ஒரு தீர்வாக அந்த தன்னாட்சி கோரிக்கை கூட்டாட்சி கோரிக்கை இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் என்றால் இந்த நீண்ட நெடிய வளரில் நாம் வேண்டும் மிக சுலபமாக அண்ணா கைவிட்டு விட்டார் அண்ணா பயந்து போயிட்டார் அண்ணா அச்சத்தின் காரணமாக இருக்கிறார் சொல்வதெல்லாம் பச்சை ஏமாற்றுக்கணும் அந்த எண்ணி புனித தரும என்கிற நூலிலே அவருடைய புலங்களுக்கான சந்தேகமே இல்லை அந்த புலம்பரை நீங்கள் பார்க்கும் போது முதலிலே உங்களுக்கு தெரியும் சற்று கூத்து கவனிப்பீர்கள் என்று பலவிதமான தீர்வுகளை அவர்கள் கைவிடாமல் கவிடாமல் இருந்து அரசியல் வாழ்க்கையில் இருந்து உருங்கி இருந்தால் ஒரு ஏழை பாராட்டியிருப்போம் என்று நினைக்கிறேன் என்னால முடியல எத்தனையோ தலைவர்கள் விடுதலை பற்றி பேசினார்கள் அவர்கள் கைவிடவும் இல்லை விடுதலையை பெற்றுத்தரவும் இல்லை அனலம் நனவர்களாகத்தான் அவர் தெரிகிறார்கள் இவர் அவருக்காக பெரும் போராடுகிறார் மக்களை அடிவிற்கிறார் ஒருபடி மேலே செல்கிறார் நாடாளுமன்றத்தில் தெரிந்து சென்று எனக்கு சுயநிலை வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு போராடி அதற்கான மிகப்பெரிய அடியை வாங்கிய போது அவர் மட்டும் நமக்கு துரோகியாக சமரசவாதியாக என்று சொல்ல போனால் பிழைப்புவாதியாக தெரிகிறார் இந்த அயோக்கிய தலைமை வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முதல் திட்டம் வரலாறு வரலாறாக படிவுகள் ஒரு சமூகத்தில் நடந்த செயல்பாடுகளுக்கான காரணங்களை புரிந்து கொள்ளாமல் அதே ஒரு கோரிக்கை முன்வைக்கும் போது உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று யோசிக்க வேண்டும் நடக்க முடியாமல் மாறி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் என்ன என்ன தேட முடியுமா பொறுப்புணர்வு நாங்கள் அண்ணாவை பேச சொல்ல பிறகு நீங்கள் மீது வந்த வசை இருக்கிற்கு சொல்லிவிட்டு மகிழ்ந்தால் கருத்துக்களை உலகத்தின் வேறு நாடுகளே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லும் போது அதை கேட்டு தலையாட்டுவோம் ஆனால் அண்ணா சொன்னால் மட்டும் கேட்டுக் கொள்ள மாட்டோம் ஏன் என்றால் தோட்டத்து பள்ளிகை தான் மடங்கும் நம் தோட்டத்து பள்ளிகை மணக்காது நம் தோட்டத்து மல்லிகை நமக்கு அந்த அருமை தெரியாது அண்ணாம கட்ட சிந்தனைகள் அனைத்துமே சீனாவுடைய ஜனநாயக புரட்சியாளர் டாக்டர் சன்னியாசி சித்தனையை ஒட்டி இழுத்த அரசு படிக்கும் போது என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம் அவரே சன்னியாசி பற்றி ஒரு கத்தரை எழுதியிருக்கிறார் என்றுதான் கவிக்குமார் அந்த கட்டளை என்று காட்டினார் அந்த அருமை சன்னியாசனுடைய மூன்று மக்கள் கோட்பாட்டை வந்து ஏற்றி போற்றி புகையக்கூடிய அளவுக்கு அண்ணாமையுடைய கோட்பாடையை பற்றி பேசினா தெரியாது தமிழ் சமூகத்தில் பண்பாடு கலை மொழி அதில் எல்லா சிற்காக பொருளாதாரம் அனைத்தையும் சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை முப்பது ஆண்டு கால நடைமுறைப்படுத்தினாரே அவருக்கு அந்த மரியாதை இதை போல வேற ஒரு தலைவர் இந்தியாவோட வேற ஒரு பக்கத்தில் இருந்தால் உலகத்தினுடைய வேற ஒரு மூலையில் இருந்தால் அவரை தேசிய விடுதலை வீரன் தேசிய தலைவர் பேசுவோம் அவர் தமால் அப்துல் பாஷா அவர் கென்னாட்டா அவர் அவர்கள் விடுதலைக்கு போராடுறார் இல்ல இந்த ஒரு குறுகிய புத்தியிலிருந்து வெளிவராமல் நண்பர்களை இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீரவு வகையில் செல்ல முடியாது அண்ணாவை பரிசுரியுங்கள் அண்ணாவுக்கு மார்க் போடுங்க எத்தனை தப்பு பண்ணாரு எத்தனை சனி பண்ணாரு பாருங்க அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க அதை விட முக்கியமா அப்படி குறை சொல்லுங்க நீங்கள் எத்தனை பேர் அந்த குறையை மீறியும் மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்தி காப்பீர்கள் என்பதை தயவு செய்து யோசித்து அண்ணா தாண்டாரா பண்ணத்தை தான் நீங்களும் தான் உங்களுக்கு அண்ணா பெற முடியாத வெற்றியை தான் நீங்களும் பெற முடியாமல் ஆனா அந்த வெற்றியர்களுக்கு இந்த வயதையாவது அண்ணாவால் போக முடிந்தது இன்னைக்கு நீங்களும் ஐம்பது பேர் கூறு பேரகிறீங்க இந்த ஒரு கண்ணனுக்கு நிச்சயம் வேண்டும் அண்ணாவை படியுங்கள் என்று சொல்லும் போது கடந்த மூணு மாத காலமாக எங்களை நோக்கி எரியக்கூடக்கூடிய வாசல்கள் அனைத்துமே ஒரு விதத்தில் எங்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் இன்னொரு மக்கள் எங்கள் மனதை பண்படுத்தி இருக்கிறது அண்ணாவினுடைய உண்மையை வெளியே சொல்கிறோம் நான் சொன்னேன் அண்ணா அந்த நேரத்துல சொன்ன விஷயங்கள் நிச்சயமா சமரசத்தில் இருந்தது வேறொரு தலைவர் வேறொரு மொழிகள் எடுத்திருக்க கூட கூடும் ஆனால் வரலாற்றை வரலாறத்தான் பார்க்க முடியும் நூத்தி ஒன்பது கூட வேண்டாம் அவர் ஃபர்ஸ்ட் கார்க் தான் வாங்கியிருக்காரு ஆனால் ஃபெயில் மார்க் வாங்கினவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க நன்றி வணக்கம்